வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி செய்தி சேவை மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தமிழக அரசின் இலவச மடிக்கணினி திட்டத்தின்கீழ் மடிக்கணினி பெற்ற மாணவ மாணவிகளிடம் அதன் பயன்பாடு குறித்து தமிழக அரசு கருத்து கேட்டுள்ளது பொள்ளாச்சி கொடூர பாலியல் வன்முறை குறித்து செய்தி வெளியிட்டது தொடர்பாக நக்கிரன் கோபால் அவர்கள் இன்று பதினோரு மணிக்கு சென்னை பசந்த் ராஜாஜி பவன் வளாகத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார் வெற்றியை அறுவடை செய்யும் நேரத்தில் அதிக கவனம் தேவை கோவை தேனி ராமநாதபுரம் கரூர் உள்ளிட்ட குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ன செய்ய தயாராக உள்ளனர் கவனமாக இருங்கள் என திமுகவினருக்கு அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அம்பத்தூரில் ஏற்பட்ட சிக்னல் கோளாரால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில்கள் தாமதமாக புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்து ஒரு வருடம் நிறைவடையப்போகிறது இந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களின் ஒராண்டு நினைவேந்தலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இந்தியாவில் முதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் நடந்தது என முன்னாள் ராணுவ தளபதி ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் பட்பாரா என்ற இடத்தில் நாற்பத்தி நான்கு தடை உத்தரவிட்டுள்ளது பாலிவுட் நடிகர் விவேக் ஒபராய் பதிவு செய்த டுவிட்டுக்கு தேசிய பெண்கள் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வாக்குப்பதிவுகளுக்கு பிறகான கருத்து கணிப்புகள் முடிவுடன் பெரும்பாலும் ஒத்துப்போகும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேர்தலையொட்டி விதிமுறைகளுக்கு மாறான தொள்ளாயிரத்தி சமூக வலைதள பதிவுகளை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது கோட்ஸே குறித்து சர்ச்சை கருத்து கூறிய பாஜகவின் போபால் வேட்பாளர் பிரக்யா தாகூர் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை மவுனவிரதம் இருக்கப்போவதாக அறிவித்துள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈபில் கோபுரத்தில் மர்ம நபர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு என் மீது வருத்தம் இருக்கலாம் எனவும் ஆனால் உங்கள் வாழ்வை மேம்படுத்த ஜனாதிபதியாக நான் செய்த சேவை உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவும் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தனது பொருளாதார தடுமாற்றங்களை சீர்திருத்த பலவகைகளும் போராடி வருகிறது இந்நிலையில் அந்நாட்டுக்கு புதிய பின்னடைவாக கச்சா எண்ணெய் எரிவாயு எடுக்கும் முயற்சியும் தோல்வியும் முடிவடைந்துள்ளது எகிப்தில் பாதுகாப்பு படை துப்பாக்கிச்சூட்டில் பனிரண்டு தீவிரவாதிகள் பலியாகியுள்ளனா் பிரிட்டன் மகாராணி இரண்டாம் எலிசபத்தின் சமூக வலைதள பக்கங்கள் நிர்வகிக்க அட்மின் தேவை என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஈரான் சண்டையை விரும்பினால் அதுவே அந்நாட்டுக்கு இறுதியாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் நானூறு மாணவர்களின் கல்விக் கடனை தானே செலுத்த விரும்புவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக மோதல் தென் சீன கடலில் சர்ச்சைக்குரிய பகுதியான ஸ்கோர் போரங் ஷோலில் அருகே அமெரிக்க போர்க் கப்பல் சென்றது பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது வணிகச் செய்திகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளால் பங்குச்சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது மும்பை பங்குச்சந்தையில் குறியீட்டு என் சென்செக்ஸ் ஆயிரத்து புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நிறைவடைந்தது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பைக்கான பாகிஸ்தான் அணியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜோனைட் கான் இடம் பிடித்திருந்தார் இந்நிலையில் பாகிஸ்தான் அணியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பெங்காக் நகரில் கடந்த ஆரம்பமான தாய்லாந்து பகிங்க மெய் தொடரில் இலங்கை அணி ஒரு தங்கம் இரண்டு வெண்கல பதக்கங்கள் உட்பட மூன்று பதக்கங்களை இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் என்ற பாகிஸ்தான் இழந்ததை அடுத்து உலகக்கோப்பைக்கு செல்லும் முன் பாகிஸ்தான் அணியின் பீல்டிங் படுமோசமாக உள்ளது கவலையளிக்கிறது என்று பாகிஸ்தான் அணி பயிற்சியாளர் மிக்கி ஆர்தர் கவலை வெளியிட்டுள்ளார் திரைச்செய்திகள் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் பட்டியலில் ரஜினிகாந்த் விஜய் விக்ரம் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் தண்ணீர் சேமிப்பில் அக்கறையுடன் செயல்படுவோம் என்று சூர்யா வேண்டுகோள் விடுத்துள்ளாா் சிம்புதேவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள கசரதவர என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்